நல்ல ஐஸ்வர்யத்தை விரும்பும் ஒரு பெரிய மனித வீட்டில இந்த நாலு பேர்களும் இருந்தால் ஒரு புறவும் இல்லையாம் யார் நாலு பேர்கள் விர்தோ ஜாதி நம்ம பங்காளியில வயசான கழ ஒருத்தர் அவருக்கு ஆத்தோட சாப்பிடுறது கூட வசதி இல்லை அவரை நம்ம சாப்பிடுவோம் அவர் என்ன சொல்லுவார் நம்ம இருக்கிற சின்ன பையன கூப்பிட்டு உங்க தாத்தா அப்பா உதயோபஸ்தானம் பண்ண சன்னிதானம் பண்ண சொன்னா உங்க அப்பா என்ன அப்படி பண்டா வழக்கம் காலத்து சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரம்மிங் ஜெனரேஷன் தாத்தாவும் தாத்தா உடைய அப்பாவும் எனக்கு சொல்லியிருந்தா இந்த குழந்தைகள்ட்ட அவர் சம்பந்தம் இல்லாத சொன்னா கேப்பான் அப்பா சொன்னா கேக்க மாட்டான்னு அப்படி ஒரு பெரிய ஒழுக்கணும் தனியாதி ஆளை கண்டு அசுயப்படுறாங்க அவருக்கு சம்சாரம் இல்ல குழந்தை இல்ல அப்படி தொடர்ந்தா நம் மாத்துல வந்து இருக்கும் அவர் என்ன பண்ணுவா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா ஆச்சாரங்கள்ல அப்பா உட்காந்து அப்பதான் அவன் குக்கட்டாசனும் வேறு நிறைய போய் கிளம்பும் அவன் என்ன எப்படி உட்காந்து ஆச்சாரம் பண்ண கூடாது காலம்பரம் காய்ச்சி முன்னின்று பண்ணணும் கால் ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு அப்படி விரிச்சுக்கலாமா சேர்த்து வச்சுக்கணும் கையில மேல சூக்கிண்டு சத்குளத்தில் பிறந்த ஒரு கழுவன் ஒரு கித்தி இல்லாம சாப்பிட வந்து இருந்தாருன்னா குழந்தைகளை கூப்பிட்டு நம்மாலும் சொல்ல முடியாது நம்மளால கூட பாட்டு வந்து முடியும் அப்படி வெறும் உருவெட்டி ஆளா அவர் குளியுமதா இருக்கணும் சத்குளத்தில் பிறந்தவராக இருக்கணும் அவன்கிதத்தை சொன்ன அப்பா சொன்னா கேட்டு போறாங்க போக என்ன சொன்னேன் போகலாம் தரித்திரனான அவன் பண்ண போறான்னு சொன்னேன் இந்த பெயர என்ன பண்றது அப்ப வர கோப்பத்தை இغير بيقولிறேன் தான் انا மேல தள்ளிப் போடாம தோணுது அதுத்துக்களா இருக்கு அது என்ன கழி தோகமோ இல்ல ஆહાર தோகமோ என்ன தோகம்னே புரியலنه கட்டா дели ਨੂੰ ਬਦਲ ਚਲਵਾਣਾమో நம்ம ਨੂੰ ਬਿਲਕੁਲ ਕਤਰਾਨ ਨੇ ਬਦਲ ਕਮਰਾ ਹੀ ਦੇ ਨੇ ਉਹਨੂੰ ਕੋਈ ਸੰਬੰਧమే இல்ல aro vagale indu balana adigamani illa dinga karamani mumba yala pa buna katala namal pa emmana kagalenga avunukku mui badal chovana nai solla vandi ulukku solala sir ipdi athuthukla irukku உபதேசம் சகாவா இருக்கிறேன் அது மாட்டு ஒரே சொத்துனார் குழந்தை இல்லாத சகோதரி அவனுக்கு அவனுக்கு நம்ம தரிசித்து அந்த பேர் கொடுத்துடுவாரு சந்தி சகோதரி யாத்திரையா வாசல் சுத்திடுவாங்க அர்ச்சனை கோவிச்சு மாட்டா காலபத்திய சனா மாராஜ சாஹ்பேத் திருதஷேந்திரா தானே மாவாச்சும் அனுபவம் தீம்த ரயம் நமஸ்காரம் அத விரு தேவலோகத்தில் நடந்த நீதி தெரிஞ்சிருக்கேங்களா விதுரஸ்தானி ஒரு நாலு காரியம் சத்தியஃபலமா உடனே பயணம் கொடுக்குமா அப்படி ஒரு நாள் இந்த பிச்சதே திரு திரிமாவுடனே பலம் அது நல்லா பூஜை பண்ணி நிறைய அர்ச்சனைகளை பண்ணி அம்பாலை நல்ல குண்டங்கள்ல ஆவாகம் பண்ணி சென்னை கோமாரிகளை பண்ணி நல்லா அம்பாளை பிரார்த்திச்சு கடைசியில் உத்திஷ்ட தேவி கல்யாணி நீ என்ன கேட்டதெல்லாம் குடிச்சுட்டும் நீ வந்து போது வசிக்கணும் நினைக்கிற போது வரணும்னு அப்படி அம்பாளு சித்தா அந்த தெய்வம் என்ன பண்ண தெரியுமா இந்த குடும்பத்தை காப்பாத்தி பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணிவிடும் அந்த சங்கல்பம் பண்ணிவிட்டா போதும் நம்முடைய கட்டணங்கள்லாம் நீங்கி போடும் அதை ஒருத்திரம் மாத்த முடியாது உடனே பலம் தேவதா இருக்கணும்னு நினைச்சுட்டா உடனே நீ இன்டும் உடனே இல்ல அப்படி எப்படி கட்டணங்கள்லாம் நீங்கி போடுவோம் ரோகங்கள் வருது கைகால் அசைக்க முடியாம போடுறா இன்ன சுமித்துகளால ஓணும் முன்னுங்கறாங்க. ரண்ணா 10000 ஆவர்த்தி ஓணதே. பண்ணி ரெையா லட்சுமி குடுக்கணும்ன்ற. அவ போட்டு ஒரே ரெடியா போச்சே இழுச்சவ கஷ்டப்படுத்தி, ஆரணாவையும், கணாவையும் அவன் கையில உரு込ம் போறவும் எல்லாம் நினைச்சது போகுது தெரியுமா? இந்த பாப கர்மாவள நாம் ஏண்டா வந்து மாட்டினோம். இதுக்கு துளஞ்சான வழியில தூணும். அப்படி தூளைய இவனுக்கு மறுபடியும் இன்னொரு பக்கத்துல புடிச்சிக்கும். ஒச்சாரி. அது மாதிரி பெரிய தர்மாக்கள பண்றதுக்குடா கடன் வாங்கியே புடுக்கணும். அதன போய் தாரத்திய புத்தியை காட்டவே கூடாது. அதனால தான் சேவை தலையில நான் உங்களை பேனை பரிகாரங்கள் பண்ணியா பண்ணிக்கலையா பலன் கிடைக்கல என்ன தெரியுமோ அது கொடுக்கற போது மனசாகலை பாக்கி எது எது எதா இருந்தாலும் அவங்க கொடுப்பேன் இதுக்கு மட்டும் அந்த கேட்கிறது இன்னும் அல்ல இவ்வளவு கொடுத்தா தான் பண்ணுவேன்னு சொல்லல அப்படி சொன்னா பயப்படுவாங்க அதனால இதுக்கு மனசு வரமாட்டேங்குது எத்தனை நாளை புகையில உட்காந்து எத்தனை ஆயிரக்கணக்கான சனித்தோம் பண்ணிருக்கேன் அவங்ககிட்ட ஒண்ணு போய் ஆறு நாமியும் ஏழு நாளி ஒன் குடிச்சா கொடுத்தா இது சரியா உன்போகா கொடுப்பான்னு ராஜாக்களா இருந்தா ால் ஏதோ மரண பயம் இருந்து முச்சி ஹோம் பண்ணினாள் என்ன பெரியவாழ்லாம் போயிருந்தோம் சாப்பிடவே மாட்டாள் ஆரம்பிக்கும் பழங்கள் கொடுத்தாள் அவள் சாப்பிட்டா இவா சாப்பிடலாம் இவாள் பார்த்தால் தத்து மாதிரியா பணத்தை வச்சு பேர்களுக்கையும் தனியா கொண்டு நமஸ்காரம் பண்ணி நான் என்ன சொல்லுவேன் மாதிரி நீங்க பண்ணுற ஹோம் இருக்கேன் கொடுக்கும் அப்படி சொல்லி ஜாலம் கதறினாலும் என்ன கேக்க மாட்டேங்கிற மாட்டி கொடுக்குவார் என்ன கேக்க மாட்டேன் அத்தான கே அம்மாஜி கே பணம் கொடுங்க திரும்பி திரும்பி அனுறேம்மா அவங்க விடுவோம் கிடைக்கல இங்க இருந்து பொதுவா கணக்கு மெட்ராஸ்ல இருந்து கல்யாணத்துல சாப்பிடு அது பரலோகத்துக்கு நிறைய செலவு வைத்த செலவு எவ்வளவுன்னு பார்த்தா வேற ரூபாய் ஆயிருக்கும் தேவத சங்கல்பம் தெய்வத்தை திரு பண்ணி அந்த தெய்வமானது நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும் சங்கல்பம் பண்ணிட்டு அது உடனே சத்தியஃபலம் கட்டங்கள்லாம் விலகிவிடுமே மகான்கள் புத்திமான்களான மகான்கள் இருக்காலே அவளுடைய மசுமை அந்த மசுமை என்ன பண்ணும் உடனே கஷேமத்தை கொடுப்பது மகான்களுடைய மசுமை அது பின்னாடி என்னைக்கும் கொடுப்பதுல உடனே கஷேமத்தான் கொடுக்கும் அவளை போய் அனுபாவ வித்யிலமப்பட்டவர்கள் இருந்தாலே வித்யில நம்பிப்பட்டவர்கள் அவர்களிடத்தில் அந்த வினயம் நிச்சயமா இருக்கு வித்யிலே அந்த வினயம் உடனே கஷமத்தை கொடுக்கணும் அவன் பரமதுஷ்டம் எல்லாம் வணங்க முடியாது அனுகூலமாயிருப்பான் உடனே சாத்தியம் சத்யபலம் எல்லாம் தப்பு பண்ற அழிஞ்சு போறதும் உடனே நுட்டாள் பெருந்தப்புக்கிழ பண்ணா நான் அவன் புட்டுனு கூடுவன் உடாள் இதும் சரியமாக அனுபவம் விநாசிய உதவரா அது வை தகுதி பண்ணிப்படானி மகாபயத்தை அதே நாள் மகாபயங்களை போக்குவது அது தப்பிப்பண்ணிப்படான மகத்தான குடுத்தூடு நாள் என்னன்னாள் மானாஹோத்திரம் பிறத்தியாருக்காக அக்னிஹோத் ஒளி போவன் பத்திராயிரம் பேசுக எங்க பெரிய கட்டிடம் கிடைச்சா அவனே அக்னி கொண்டு போய் ஹூனு வாய் அப்படி பண்ணா அது அவனை கட்டுபிடு மோனம் மௌனபுரத்துது புறத்தாருக்கு தான் மௌனம் தெரியணங்கத்தில் ஆ மௌனத்தை வச்சுக்கிறது கால் மேல கால் போட்டு பிரச்சனை கால் மேல கால் போட்டு தான் பிரம்மிஞ்ச பிரசுவம் பத்து பேரை கண்ட உடனே ஒரே உச்சை ஆரம்பிக்கிறது வாழ்ந்த போன உடனே கீழே இறக்கி விடுறது அதுவும் கெடுத்து நினைக்கணும் அதெல்லாம் ஏதாவது திருடுவோம் புகையில வாடிக்கணும்னு நினைப்பா வாஸ்தவமா இதுல சேமத்தை குடுக்குங்கிற எண்ணம் இல்லாதே போக மாட்டான் அவன் அக்னி வச்சு காத்துல மூட்டி பார்த்தா தெரியுது அக்னோத்திரம் மௌன வருத்தத்தை கற்கவே வரணும் அதனுடைய சிரமத்தை அவன் ஆயிரம் பேர் வந்து பேசிட்டேன் போனேன் மௌன வருத்தம் வச்சுட்டு சில பேருக்கு ரொம்ப சிரமமா இருக்கணும் இருக்காரு அவர் மௌன வருத்தம் வச்சுக்கிட்டோம்னா முடியும் ஆட்டாருனேன் ஆனா அவள் மௌனம் பத்தனா இருவா இருப்பாருனே மௌன வருத்தம் அவன் நான் மௌனத்துல பேசினாலும் பேசிவிடுவோம் அவர் பேசாம இருந்துட்டு அந்த பேசிண்டே இருக்கிற வாழ்க்கை மௌன விரதத்தை நடுப்புரை கொண்டு முடியாமலும் போயிடும் ஒரே வழியா திரும்பினா அவ ஓனவிரதம் இருக்காம நம்மாலாம் இருக்க முடியாமல் கூட போயிடும் மௌன விரதம்னு வச்சுக்கிட்டா அதை நம்முடைய க்ஷேமத்துக்காக வச்சுக்கணும் பத்து பேருக்காக தெரியணும்னு மௌன உரத்தை போய் வச்சுக்கூடாது ரொம்ப மௌன விரதம் அக்னமும் அப்படிதான் என்ன வாக்கிட்டு பேசி பேசி வழக்கம் இருக்கும் இல்லையா நடுப்பு ஏதாவது பேசணும்னு தோணு கூடும் ஓனத்தை வச்சுக்கிங்கன்னு பேசாமல் அப்படியே இருக்கணும் அதுக்கு ரொம்ப ஒரு அபியாசம் போடும் ிகள் சொங்கள்லாம் நிவத்தியடையும்வரும் அதுவும் வஞ்சிக்க சொன்னுனகம் பண்ணணனும் அப்படி பண்ணாத்தான் யஜ்மோதான் மனுஷே அ ரொம்ப முயற்சியுடன் கூட பரிச்ச பண்ணணும் சுசூஷ பண்ணணும் நாள் நெருப்பு மாதிரியா அவன் பிதாவுக்கு சிசுகை ரொம்ப பிரியத்தோட பண்ணணும் ஏதாவது அக்னி இருக்கே ஆத்துல அக்னிஹோத்திரத்தை வச்சு விட்டு ஒருபாட்டு காவி சாப்பிடுறாங்க அக்னோத்திரம் பண்ணாங்க என்ன பால் வரல உங்க காவி இங்க வந்து இதுவும் பால் அதுக்கு பசு பால் ஒண்ணு சொல்லி பண்ணு அவங்க உபாசம் இருக்கும் மாத்துல ஒருவாடு சாயங்காலம் உபாசம் பண்ணாமணி அப்புறம் ஏழரை மணிக்கு ரொம்ப தொந்தரவை அப்படியும் தொந்தரவு குடுத்து கூடாது அதுவும் ஆச்சாரியனை அவ திருப்தி அறைய முடியாது இந்த அஞ்சு அட்டாள் மனுஷேண பரிச்சல் பண்ணுற மாதிரி பூஜையோ பூஜையோ பஞ்ச பூஜபிதான அஞ்சு பேர்களை பூஜிச்சானால் நல்ல தேவசாட்சணம் நல்ல புஷ்பம் துளசி விந்தத்தெடுத்து அட்சண மொத்தம் பண்ணினால் அவனுக்கு நல்ல கீர்த்தி உலகத்தில் நிச்சயம் உண்டாகுமா பண்ணி நல்ல வஷ்டங்கள் வாங்கி கொடுத்து வாரிஷிகாரஸ் அஷ்டக்கே அன்வஷ்டே அமாவாசிகள் இவர்கள் நல்ல சத்தியாவுத்தம் பண்றது எல்லாரும் அவன் கொண்டாடுவார் அதையப்பா கட்சமா கொடுக்குறாள் அவர் மாதிரி யாரும் கொடுக்குறாங்க நல்ல கீர்த்தி உண்டாகிறோம் அவளுக்கு அவனுக்கு கீர்த்தி புண்ணலோகம் வரையிலிருக்கு அப்படி சந்தோகமாள் அதி பஞ்சமானது சந்தி அச்சு போதிருக்காரு நமக்கு கிடைக்கும் சாப்பிட வருது இந்த அதிசயம் இல்லாமல் தி தீவிரம் வந்து இந்த அஞ்சு பேர்களையும் பூஜிக்கிறவருக்கு கீர்த்தி எந்த பிடிக்குமாள் கொண்டாடுவாளா கீக்கே எல்லாம் ரொம்ப ஸ்லமம் சொல்லலாமே தவிர்த்து அதிதி வந்துட்டாராங்களோ அனுகூலம் இல்லாத கிரகமா இருந்து வந்துட்டா நீங்களா கூப்பா அவரா வந்தாளா இவனை கூட்டு அவர்தான் கூட்டு அம்மா காப்பா என்ன கோபம் அதிசயில கண்ட உடனே ஆத்திரப்படுவாங்க சில அங்க ஸ்திரீகள் பரவான் ரெண்டும் உச்சுமையா இருக்கான் பெரிய பாத்தியம் அனுகூமா என்னப்பாரணமாய் ஒரு உபகாரம்ன்னா அதினா போட்டையா போய் காட்டையா தர்மங்கள் கலந்து அவன் பாரதத்துக்கு அங்கமா உத்துல சாதம் போட்டியா போட்டேன் இந்தியாத்தியா புலி பிள்ளை போட்டேன் அத்தனை பேர் போட்டேன் இத்தனை பேர் போட்டேன் அவங்க புயல் சொல்லவே முடியாது நம்ம கூட வரும் எண்ணம் இருக்கணும் இந்த அஞ்சு பேர்களையும் வனுக்கு பரவ கிட்ட பூஜை மட்டுமல்ல சனிக்க நவராத்திர ஆகனது அப்படியும் கொண்டாடி மறுபடியும் அவனுக்கு இஷ்டம் தான் அதுக்கு வருத்தப்படுவாங்க பண்ணி அவனுக்கு அமாவா சனி கொடுத்தா கொடுத்து போகல சதுர்ஜி என்னிக்கணக்கில் அவருக்கு அனோ பூஜை நேமம் நேரீமட்டை மனுஷே ரிஷதே மத்திய ஷித்தன்ஷேகமிந்திரிஷ் பிரபமி பிராத்தே பாத்திரோத பத்தோஸ் அஞ்சிந்திரியம் இருக்கு மனுஷனுக்குரிய ஏதாவது ஒரு இந்திரியம் தப்பு பண்ணிவிடுது யான என்ன அகந்திரியமோ ஓட்ட குடத்துல ஜலம் வச்சு இல்லாத்தி படுத்து நான் ஒரு முட்டாள் தலைமாட்டுங்களை வச்சு முட்டான் தாவம் குடிச்சா குடிக்கணும் நீங்க அமவாசையே இட்லி பலரம் பண்ணி இருக்கவேன்னு அது ஓட்ட குடம்னு பாக்கல இவன் படுக்க காரம்பற உடனே தீர்த்தத பாத்தும் அது மாதிரி ஏக்கன் இண்பாத்தினெல்லாம் அழகாரிக்க நசிச்சு போயுதான் இடங்கள்லாம் நல்லா இருக்கேன் ஒரு ஓட்டநாணிக்குள்ளாக்கேன் ரோட்ட போராதம் அங்க இருக்கிற ஜனமுடியில பொறுத்துக்கு அது மாதிரி ஒரு இயன் தற்பொழுது போனாலும் போடுமா உலகத்துக்கு அங்க காட்டானோ அவனிடத்தில் சர்வ ஜனங்களும் புரியமா இருக்குமான் என்னன்னா கண்ணால பாக்குற போதே குள்ள பார்வையா பார்க்கணும் அவன் சிலவன் அப்படி பார்த்தானா அந்த பார்க்கிற பார்வையிலேயே அவன் ஐசி மூலம்ல ஒரு மகாராஜா இதற்கு கந்தன கட்ட வியாபாரி அரமணிக்கு இதற்கு ஜென்னை வழியா பாக்கிறான் பாக்குறான் அவங்க பார்க்கறான் பார்க்கிற போதெல்லாம் அவன் கடுமையா பாக்குறான் கண்ணன் கட்ட வியாபாரி இவரு ராஜாவே ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு மூணு மாசம் ஆச்சு வருஷம் வருஷமா எல்லாரையும் பாக்கிரை கூப்பிட்டு பாத்தா டிக்கெட் எல்லாம் பாக்கிற போது பார்வையா பாக்கிறான் என்ன பார்க்கற போது மட்டும் கடுமையா பாக்கிறான் என்ன மந்திரி தெரியல அவனையும் கூப்பிட்டு கூப்பிட்டு இருக்காரு அரவணைக்கு மேல கூப்பிட்டு மகாஜா என்ன கேட்டா ஒண்ணுமில்ல சந்தோஷமா என்ன காரணம் அப்ப சந்திரகட்டை ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அப்புறம் வந்தியேன்னு கூட்ட சந்திரக்கடையிலே உனக்கு எத்தனை ரூபாய் குடும்பமான சந்திரகட்டை கடப்படாத ராஜா உடம்பும் இல்லையே தானே பாப்பன் அதனால அவனுக்கு ஏராளமா பணத்தை கொடுத்து வியாபாரமே வாழ்ந்தா பாதுல சந்திரக்கட்டை கடவாடலாம் இந்த தித்தியில் அடிக்கடா அந்த கழிவுக்கு அது மாதிரி ராஜாக்கே ஆபத்து வந்தாதானே நம்ம மட்டும் வாங்குவான்னு வாக்கு நாளையும் மனதனாளையும் செய்கை நாளையும் குழுந்து இருக்கிறவன் அப்படி இருந்தா உலகம் முக்கவண்டத்தில் அன்புடன் இருக்குமா அப்படி கிரோ பார்த்திங்க மருதவு மிருகாவீமீ அவன் ஆண்டாள் ஊரேத் திங்க அவனை கண்டு பிரஜைகள் அடுந்த பாதி என்ன பண்ணிவிடுவனோ பாவிக்க விடாது எப்படி பயக்க முடியாது தெரியுமோ சில வந்தார் மிருகவும் அம்புடன் காட்டலே மிருகங்களைக் கொள்வதற்காக வந்ததே ரம்மான் கரடி விரிவு எல்லாம் ஊரும் பயந்துள்ளேன் எப்படி வியாகனம் கண்டதேடன கண்டதே மிருகங்கள்லாம் நடந்தமோ அது மாதிரி ஒருவனை கண்டு உலகம் நடிந்திருக்கையான அவன் சமுத்திரத்துக்கு உட்பட்ட பூமி மூக்கு அலங்காதுல அவன் கட்டாயம் நசித்து போடுவார் அறிஞ்சு போடுவந்தார் கம்ம மாதரோராம்ம மாதர்தோராச்சரி சிச்சரி சரிதா வசம் பூர்ணா வந்ததேரி வந்தே பூரி வசன மாச்சரதோரா அனுஸ்தானம்ையானியத்தை நம்பிக்க ஒருவன் நடந்தால் பூமூக்கு அவன் கையில் இருக்கு மேடம் எப்படி இருக்கின்றால் அவன் வருமான அப்படி சீன பரிச்ச கை கிடைக்கின்ற ரயில்கறி கைக்கறி வாங்கி கிடைக்காது வசு எங்க பார்த்தாலும் கோலாத்தங்கமாக கிடைக்கு எந்த பார்த்தாலும் தங்கம் பத்தம் அப்படி உரையேரிய தேசம் குறிக்கிமா அப்படியாயிருமாத்தை பெரிய ஒரு லட்சியம் தர்மத்தை கைவிடாமக்கியம் வந்தால் கலியங்கள் விவரம் தப்பி பண்ணி விட்டாள் தர்மத்தை கோவில கொண்டு போய் கல்லூர் சொட்ட வாழ்கிறே பஞ்சாபுதம் கோவில் திரிவின் குருகிருஷ்ணா பிரதான் ராமேஷ் உள்ளானே இப்படி எல்லாம் நினைக்க பண்ணினாரு என்ன அகும் தெரியுமாள் தர்மம் அப்படி தர்மத்தை பண்ணினாரு என்னமாள் நல்ல தோல நெருப்புல போட்டா எப்படி பெரிய தோல போட்டா சிபும் சாம்பலா போடுவோம் அது மாதிரி போடும் சமுத்திரங்கள்லாம் கரையிலும் ஆரம்பிச்சுடும் தூங்க சொன்ன எப்படி சத் கேட்டம் பண்றானோ அது மாதிரி சந்தேகத்தை பரிபாலனம் ஒரு ஏகாத ஒரு பண்ண மாட்டான் கிறிஸ்து மதத்தை நிற்கின்ற அடுத்து ஜிம்மாவுட பாரியா படம் பண்ண தேவையான ீயாதினீயே சமத்து நாள் ஒரு குருவாடல்ல பதிமூணு நாடும் நாசத்தியேடையாம் எங்கமேல க்ஷமத்த குருவுமான் அதுவும் அந்த வேலை <saiden> அவங்க நல்ல அப்பளபதா பைக்கினாலும் அவர் தத்துவம் இருந்தால் அது ஏதாவது மலையாட்டாக சொல்லும் அதுல ஏதாவது எல்லா இடத்திலேயும் தாரம் இருப்பதை கொள்ள வேண்டுமான் அது எதை போல என்னால் கல்லையும் மண்ணிலையும் உள்ள கிடக்கும் தங்கத்தை விடுப்பது போலெடுக்கணும் அஷ்வ நாளம் தனஸ்பயாட்டியும் பெரிய ஆத்ம துவத்தை அநாயாசமாக எழுதி தமிழர் பெரிய மகிழ்வு பெரிய மகபாத்யம் சொல்லப்போனா தாயாவே சொல்வார் மத்தராஷ்டிரமாவை நான் என்ன புரிய முடியுமே சுத்திமொத்தம் வந்து எனது ஜென்மத்தை ஆடி புத்திட்டு எனக்கு சமூகியமும் கிடைக்க முன்னு சொல்லப்போனார் அப்படிப்பட்ட ஆத்ம தத்துவம் தனஸ்திராற்றியும் நாளென் முதல் கோபிகா ஜீவனஸ்மரணம் மேஸ்வரன் <laughs> <laughs> லோகானுகிரம் கௌரமான கனிவிடத்தில் தீவராசிகள் தவிப்பார்களே என்று கருணையினால் வாதனை பெற்ற கஷ்டாவதாரம் செய்ய கழிவு ஆரம்ப சந்தைகளும் சுவாமி வைப்புகம் சென்றார் பகவான் எண்ணிக்கை பூமியுக்கு ஏன் இருந்தாலும் உடனே கழிவுறான் அப்படின்னு குஞ்சம் குறைஞ்ச குடும்பத்தில் உடனே ஏதாவது துக்கம் வருவார்கள் அப்படின்னு குஞ்சம் இருந்ததே இருக்கிறவங்க எதுவும் தெரியாது நமக்கு இந்த கஷ்டம் வருமான புண்ணியம் குறைந்து விண்ணாடி பையன புண்ணியத்தாலே ஓடிக்கும் வந்து அதை கொண்டு என்ன நினைச்சுக்கணும் நான் வந்து பண்ணாமல் ஓடி போனவங்க நன்னா இல்லையா என்ன குறைக்கிறோம் நஷ்டப்படலாம்னு தெரியாது அதனாலதான் அப்படி புண்ணத்தை சாந்தி சொல்லுறேன் சுகமா இருக்கிற போது வருத்தப்படுன்னார் என்னென்னா புண்ணியம் கிடைக்கவே வருத்தப்படுங்க துக்கம் வந்தபோது சந்தோஷப்படுவார் ஞான வசத்தத்துல ஏன் பாபம் செலவழிக்க சந்தோஷப்படுங்க ஆகையினால இப்ப சொன்னுடைய சாத்தியம் என்னன்னு கேட்டால் ராமன் வசித்தரேன் நல்ல வசதியா இருந்தபோது நிறைய புண்ணிட்ட மேல மேல பண்ண ஆரம்பித்த அவன் இல்லையா நல்லா எரியான வழக்கு அப்ப சந்தோஷப்படாம போகுது அது கூட என்ன தெரியும் எல்லாம் மருந்து பொட்டு திருப்பி அது இன்னும் நன்னா எரியுல்லையா பண்ணும் அவன் நல்லா எரிய என்ன என்ன இல்லாம எரியலையா சொன்னாக்க இதுக்கெல்லாம் வந்து சுரேஷ் அவர் போது பொட்டும் அதனால நெல்யை விடணும் அப்போ நல்ல தெரிய போடணும் அதனால சுகம் நல்ல வசதியா அடிக்கிற பொழுது புண்ணியத்தை நிறையா சேர்த்துக்கணும் அது புரியவில்லை ரொம்ப பேர்களுக்கு அது புரியாதனால தான் கிடைச்சு அப்படியே தத்தடிக்கிறது தரிக்கிறது அது படித்தவனுக்கு முடியல படிக்காதவனுக்கு முடியல அது ஒருமை பத்தகம் படிக்கிறதுனால வருவதில்லை ஒரு மாதிரி கிரமணம் பண்ணணும் பிரம்மா நம்ம தேசத்துல புண்ணி திருத்தங்களை சொல்லி சொல்லி சொல்லி அதனால கேட்டு கேட்டு நாஸ்திம்தான் கூட அப்படியே தர்மம் பண்ண ஆரம்பிச்சு கொடுங்க ஏற்படாத கண்டறியாது நல்ல தாரா வச்சு எந்த வசதியா உள்ளவா விமான வண்டி சுத்தி வளர்த்து அப்படினா வண்டி தானம் பண்ணணும் நாளை தினம் துவாரிசு சந்தாவணம் துவாரிசி அச்சரியமான பொண்ணு காலம் இந்த பொண்ணு காலத்துல நல்லதுமான பாத்திரங்களை எல்லாம் பாயசத்தோடு வேலை விட்டுகளுக்கு தானம் பண்ணணும் ஆத்திரையும் கிடையாது வாரிசு என்றும் அமையெல்லாம் பண்ணுங்க அது வேலை பணக்காரங்கள யாத்திரை குடிக்கிறதுக்கு தமிழகம் எதனால முடியும் தானி பித்தடம் ஒண்ணு முடியல எனக்கு மலையாளத்துல வயசுன்னா ஒரு பதினைந்து பேருக்கு வெச்சத்துல சுவாமி அண்ணன் வயசு வரைக்கும் அண்ணன் போட முடியாத என்ன பண்றது போறது நாள் சாம்பிச்சு போகத்தான் லட்சம் இல்லை புராணங்கள் வித்தியாசங்கள் காகியங்கள் சமசாஸ்திரங்கள் சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு கேட்டு அப்படின்னு ஒரு சின்ன குழந்தையில இருந்து பெரியவாள் சொல்லி மனசுல உள் கிடந்தது இப்போ அது மாதிரி கேட்கறது இல்லை எப்போது ஒரு ஆளுக்கும் இது ஒரு மாதம் ரெண்டு மாசம் புது டயர் வாங்கினா எத்தனை நாளைக்கு பஞ்சர் ஆகாம இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் பொண்ணாவது முறையும் பஞ்சர் ஆகிருக்கு அப்புறம் கொடுத்து ஒரு டயர் வாங்குறேன் காரே வாங்கடாதுன்னா அப்போ டயர் வாங்கினீங்க பத்த புதுவை கொடுத்து வாங்குற போது பெட்ரோல் கடன் பார்த்து கொடுக்கற போது வருத்தப்படுறேன் காரை விடாது எல்லாரும் அதுவும் வருத்தமா தோணும் அது மாதிரி அது கட்டுறது எத்தனை நாள் இருக்கும் அப்படியே ஒரு மாதம் ரெண்டு மாசம் மறந்துடும் அப்படியே திரும்ப திரும்பங்கள் கிராமங்கள்ல நகரங்கள்ல புதுக்கோட்டையில தான் மாசக்கணக்கான நடக்குது அங்கே உள்ளே இருக்காங்க ஓடிக்கொண்டிருக்கு புதுக்கோட்டையில மகா புண்ணு சரித்திரம் எத்தனை நாள் சொன்னாலும் முழுக்க சொல்லி முடிக்கிறேன்னு சொல்ல முடியாது அவ்வளவு சம்பந்த சொன்னா அப்படிப்பட்ட பெரிய சொன்னாக்கூட விடாம என்ன விஸ்காரமா இல்லாதுன்னு சொன்னா அப்படிப்பட்ட சிரமத்தை மூணு நாளுக்குள்ள சொல்ல முடியிருக்கு एक मैं जुरों जोने आले, माना जुन्हा उन्हा उन्हा उन्हा इस्टार मार्चन आला, जुदिने शोलो, अल्ली बड़ बहाद भीने, जरीकरम. सुल्या हुदानि महाकाम, सुपृतानि कर्दा सराः, संचेमां जिन्दा आदिन से, सिलाहारी जिलंग, सिलाह மறந்து எந்திரமான சொற்கள் சொல்ல சொன்னா சேமத்தை கொடுப்பங்கள் அதை மறக்கவே இல்லாதா என்ன காரியங்கள் பண்றாங்க அதெல்லாத்தையும் எப்படி பாக்கணுமா என்னென்ன பண்ற அப்படின்னு அறிவிச்சிருந்தவா அப்படி பண்ணுவர்கள் மேல மேல தானா ஐஸ்வர்யம் வளர்ந்துட்டு பொருத்தி சில விஷயத்தை சாப்பிடுவார் வயல்ல அறுப்படுத்துன்னு போய் ஆட்கள் எல்லாம் கரையில போனா போய் உங்க நெல் உண்டோ இல்லையா அந்த நெல்லை போய் பொறிச்சு மகாந்திர இருந்து ஆற்றில வச்சு அதை பக்குவம் பண்ணி சுவாமி நைவேக்கியம் பண்ணி வைசேகம் பண்ணி அதுல நெஞ்சு நெசம் சாப்பிடுவார் அதிபி விழுந்தாலும் போடுவார் இல்லையெல்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பொருத்தி நிறைய கொண்டு அதிபதிக்கும் போட்டு மதிச்சு அதுக்கப்புறம் கொடுக்காங்க நாளைக்கு தஞ்சாவூர் ஜெல்லாவில் கொடுக்கணும் இங்க புதுக்கோட்டை இந்த பக்கத்துல எல்லாம் இருக்க ஒன்பது கொஞ்சம் சத்தானா இருந்தா பத்தான இன்னும் கொஞ்சம் சத்தனா இருந்தாலே அங்க எங்க ஊர்ல கொஞ்சம் சத்தனா இருந்தாலே பன்னெண்டு உருவா ரெண்டாயிரம் பதினா அதுக்கு மேல அப்படி மேலக்கு உருவா ஒன்பது அப்படி கணக்கு பெற்று அந்த கணக்கு பிரிச்சு வழக்கணும் அதனால இந்த கணக்கு பெற்றுக்கிறது அஞ்சானா கணக்கு அப்படின்னு தெரியும் செலவு செலவு செலவு இருக்குது எத்தனை மணியோட ஆட்களுக்கு கொடுக்குறா மருந்துகள் ஜாதி போகல இந்த மாதிரி குந்தமான காரியங்களை பண்ணி எத்தையா மருந்து சாத்தானா எதையா ஒரு மருந்து சாத்தா இல்ல முன்னாடி அப்ரண்டானி வாங்கி கிடக்க முடியாத அவசியம் இல்லை மனசூட மாற்றி வெட்டப்படக்கூடாது நம்ம பார்த்தம் கேட்க போறோம் இப்படி எல்லாம் மாற்றி விட்டாங்க அப்ப என்ன தெரியும் இல்ல குடும்பம் அதுக்காக தெரியும் அவன் அதனாலேயே குருசாளுக்கு தெரியவில் அவன் நாளைக்கு உலா மாதம் காலையில் ஸ்தானம் போடணும்னு போனால் என்ன பண்ணுற அவர் சொல்கிறாள் அதுலேருந்து ரொம்ப பேர் அவா புது காலையில அதுக்காக அவா திருப்பி ஐபின்னு வரணும்னு போகிறேன் இவங்க காலத்தை இஷ்டமில்லை அங்கே நல்ல கிளப்லேயும் நல்ல காசி நல்லா இருக்குன்னு அவங்க விசாரிக்கிறானே முதல்ல அம்மா ஸ்நானம் பண்ணி போட்டு கொடுக்குறதுக்குள்ளாங்கல்ல அவனுக்கு தெரியாம அங்கேயும் கொடுக்கிட்டு யாரையும் ஒன்று பண்ணட்டும் வெறும் நடந்துட்டு இருக்கு இன்னும் தர்மம் ஈர்தான் இன்னும் தர்மம் ஓடிக்கின்றது இது மாதிரி பொண்ணு காலங்கள்ல அவராக ஸ்தானம் பண்ணி கையில ஸ்தானம் பண்ணுது தெரியும தெரியாம ஆந்திர பாபம் போடும் அவர் காசு எல்லாம் கிடைக்காருன்னா அவருக்கு போகும் இல்லை அவர அவர் குடும்பத்துக்குள்ள முதலாக பண்ணைப்பந்திரை பதிவே ஜனாவீர்சுரா பசுக்களெல்லாம் ஒரு வசன கண்டுபிடிக்கிறது தெரியுமா புத்தினாலே இல்லையே கண்ணினாலே இல்ல கை நாலே இல்ல வெள்ளுபுண்ணாக்கூட்டு மூத்த உள்ள அது எதனாலே ஆறாவத்தர் சுத்தி காலினால வச்சிருந்தே வாசனோட போற மாறிஞ்சி விஷக்கல் வெள்ளுபுள்ளாக்கு உணச்சிருந்த வாசனையினால அறிஞர் வெள்ளுபுண்டாக்கு உள்ள யமலோகத்துல யாத்திரையில் வந்து கிருஷ்ணதான புண்ணியசீர்த்தினால் புக்கமிருக்கு புண்ணியலோகம் இருக்கு நடக்கமிருக்குறாங்க அந்த தீட்டு வாங்கி போய் பார்த்துட்டு வந்து சரி நாலு என்னால் நேரம் போய் சந்திக்கு நடக்கம் போ அசதோ எதிவேன் அசத்துக்கள் பாதுகாப்பு போற ஊரு எப்படி இருக்கும் அதை சொல்லணும் ஏகத்துல நெனைக்கும் ஆகாசத்துக்கும் நடு மதியில எமலோகம் தைக்கிறார் தண்ணி இல்ல அந்த லோகம் அந்த நரகத்தினுடைய அந்த நடக்கலோகம் அந்த நடக்கத்துல இங்க கொண்டு நம்ம ஊர்ல இருந்தாலும் பூமி உபாதிக்கும் ஆகாசத்துல இருந்தா சொந்தத்தை பாதிக்கும் அதுக்காக நடுக்கிற குடும்பத்துனா இருக்கா நடக்கே வாசபதி அந்த நடக்கத்துல போய் வாசவாழ் எமடி விட்டால் இந்த ஜீவன் இந்த ஜெயலத்தை விட்டு திரும்பி உடனே அழுக்குனு போறானா அழுக்குன்னு போறவரும் இயற்கிறானா கடி வைக்கணும்னு அடிக்கலாமா பார்த்தியே என்ன சொல்லி அடிக்கிறான் சுலபம் பகவன் ராமா பகவன் ராம சின்ன நாராயண கிருஷ்ணா கோவிந்தா முகுந்தா ரொம்ப முகும்பண்ணி சமம் இல்லை இப்போ வாழ்க்கை வேணும்னா சந்தோஷம் திருமணம் இதுல சிவா ராமா கிருஷ்ணா இதெல்லாம் ஒண்ணும் தெரிஞ்சுக்கோபுரி போகல போடுறோம் அதுல வந்த நம்ம முடிவு பாயிடுச்சு நீ சொன்னாரே என்னடா புடிச்ச உடா எனக்கு தெரியாது உடனே சொல்லல நீ நூத்து சித்துக்கு பद्दल போஹாமே பிரதியா சொன்னீங்கடா நான் எதிகிரானா ரொம்ப இழுத்துட்டு இருந்தாங்க வாசல் ஆலங்கிரே எமவுட்டாங்க இந்த பயல அழிச்சு நூற ஓலே اتنا அதடடலாம் ஆமா இந்த கைல சுண்டு போற ஓலே போலீஸ் அவனே ஒரு பயலனா பாதி பயல உனக்கு வந்துடா எனக்கு இது நீதி நாதம் என்ன போவானங்க முடியுது ஒருப்பதே இவ்வாறு நேர போய் பார்த்து தெரிந்து கொள்ளவில்லை போலீசு கண்ணுக்குதான் கண்கள் தெரியாதன்டிக்காய் உத அ அவ அத என்ன பண்ணுவா தெரியு நம்மா உங்க அம்மா கறந்து புதுச மத்தில அறிஞ்சி சொல்லுவோம் உங்க அறிஞர் அது சொல்லுவது அம்மா அவன் பத்து கொடுத்த பூஜாந்த கணக்கால மாதிரி பரலட்சம் எல்லாம் அவரை மா தாப்தி எச்சா நம் நாமம நல்லா அழகா இருக்கு அதை அப்படியே உழைக்கிறது தொடங்கும் செய்ய கூட கட்டிக்கணும் அதை தீ காட்டாமலே அதை திரிச்சு விடலாமல அது வித்லாசத்தை போட்டு விடலாம் ஒரு தங்க கட்சியா கை மொத்தம் அத்தனை கட்சியா இருக்காங்க அது கொண்டு வித்தாட்சத்தை போக முடியுமோ கோபத்தை போக முடியுமோ அதன் நெடுப்புரை சுற்று அதை நல்லா இயற்கை உரியாத அடிச்சு கத்தான் ரொம்ப அவன்லைய ம இயற்க நல்லா வடக்கி கொடுக்க ஒட்டு ஆமரமானது அப்படி தலை கீழே ஒரு கடையில் ஆயுதம் மருந்து வர வளக்கணும் அது மாத்திரம் கீழபூமி உக்காந்து ஏதாவது ஒயரத்துக்கு எதாவது கல்லு போட்டோ அழக போட்டோ அல்லது கையத்தை போட்டோ குடித்து விடுக்கணும் ஏதாவது அவள் வித்தாள் ஆகி நீங்க சொன்ன கட்டாளர் வாழ்ந்தால் அவளுக்கு பயத்தை காட்டி வீட்டத்துக்கு வந்து அறிஞ்சு சொல்லணும் அவள் வெற்றையாள் வீட்டாள அவளை போய் முடிவு பண்ணணும் எனக்கு அணிவிக்கணும் கசித்தம் எதுவோ அதை கொண்டு போய் அணிவிக்கணும் அது ரெண்டு புரியணும் அப்படி புரியுது சொல்ற ய நம்ூ நாம யாரும் நமக்கு மந்திக்கு மாறுகள் இருக்கிற ஆறுகள் இவர்கள் கூட வாங்கிடுவான்னு ஆறு கேட்கல ஒரு ஆயிரம் பசு ரெண்டாயிரம் பசு போடாமல் தினம் இல்லாமல் காலை கற்றுக்கிட்டு ரொம்ப பக்கத்துல படிக்க வச்சிருந்தோம் காலைல போகிறபோது பார்த்து போகிறபோது இரண்டாவது படிக்க வச்சிருக்கோம் வேசாயிருச்சு <laughs> அனுப்பிட்டு எதுவும் விஷயம் இல்லாத ஒரு தமிழராது காட்டு கொண்டு வர மாட்டோம் குடும்பம் மாட்டோம் சொல்லுவாடாது அது மாதிரி போவேன் பசங்கள் இதுக்கு தான் யாரு பசங்கள் எத்தனை இல்லைக்காரக்காரங்கிற நாட்டுக்கு அப்படின்னு முளைச்சுட்டாடு என்ன அழகா ஒரு மண்ணு ஒரு கல்லு போகாமல் அழகாக கலந்து வைச்சா சேர்த்து வருந்து தாழ்த்து வெள்ளையும் வச்சால் நம்ம இருந்துடும் நம்ம மற்றோரு கல்வி திரு கைதான் இருக்க முடியாது அப்புறம் ஆறு பர்ஜன்யன ராஜா நோக்களுக்கு ராஜாக்களுக்கு வந்து மாமா மச்சன் மாமனா இருக்கா அவன்லைனா இவன் மாபிளை சேர்ந்து நம்ம மச்சனும் நச்சு பேச்சு புரிந்து பண்ணுவோம் இவங்க யாரு பந்துக்களின் ராஜாக்களுக்கு மந்திரிகள் பந்துக்களா சாரான மந்திரிகள் இருக்காங்க அவனா ராஜாக்களுக்கு பந்துக்கலாம் ராஜானோ மந்திரி வாங்க நீர்களுக்கு பந்துக்களா இருந்தார் அப்பாவோ அம்மாவோ அண்ணாவோ தம்பியோ அல்லது புள்ளை ஒன்று காட்டால் பந்துக்கள் பக்தளுக்கு அவங்க அவன் நீக்கணும் அப்பா அம்மாவா நீக்க மாட்டாங்க அவன் அறு மாதம் பத்து மாசம் இருந்து அப்பாசி கூட மாறி வந்து சகோதரன் சம்சாரம் வந்து நீங்க வர்த்தவமானி பத்னராசம் பண்ணி ஒன்பது நாலு பேர் பண்ணி முன்மதிக்கு ஆறு எல்லாம் பண்ணி வேறு அழைத்து அப்படி கொஞ்சாலையான புரியல கூட புரியலும் புரிய விஷயம் தோணணும் வேணும் சாதுக்கு ஆபிரமும் சொல்றதுக்காக கற்றுந்து போகணும் எடுக்கிறாரு ஆயுஷ் பண்றதுக்காக அந்த மந்திரம் கற்று எழுதுறாரு நம்ம ஆத்மரக்ஷணத்துக்கும் வேணும் தோணணும் இவ்வாறு சாதுவாடே நம்ம நல்லா கொடுக்கணும் என்ன காரணம் இல்லை குறு குறு குறு எ அப்பட ஆனத்தனக்குள் வேலைமா ஒரு எத்தனை உபாத்தியம் இருந்தாலும் பையனுக்கு கைவாடினா மருந்து வாங்க மாட்டாரோ டாக்டர் போகுது அது மாதிரி வரும்போது அவர் பண்ணும் அவர் மீது உப்பாசம் ஆரம்பி விடாதீன்னு சொல்லுவாங்க ஒரு ஆர்மீக அவருக்கு வயசாக்க எல்லாருமே சுப்பாம்பாளா உடனே ஊழியரம் உடனே ஒண்ணுக்குள்ள சுப்பா இல்லை வாங்க அவரு கம்பா அவரு வாழ்க்கையே தெரியவாக்க அவருக்கு தர்ம கரும ஒண்ணு தெரியாதா தெரிய வரம்பா ஊருக்கு இல்லன்னா உடனே அடித்து போக முடியும் அப்படி சொன்ன அவரை வந்து ஒரு முருஷன் அவரை கண்டு வந்து அவங்க அப்பா என்னவா உன்னை கல்லதே என்ன அறியாம வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சொல்றாள் அதுக்கு பாதுகாரணம் வந்து தனக்கு ஆறு மட்டு தன்னை என்னது தெரியும் போனாலும் சங்கல்பம் முடியும் போறதுன்னு பற்றி தனி சிறப்பு ஏற்படும் சூக்கமா ஒரு சக்தியா அங்கே இன்னும் இவர் போக்கு போடுவா நான் உபாசம் அது தானா தோணுங்க நல்ல கையம் என்றுக்கள் ஏதாரா பிராமணா வேட பாண்ட சத்தே நே தர்ம வித்யா யோகே நட பாதுகாப்பதில் பாதுகாக்க வித்யா யோகே நல்லாம ரத்ததே ஒரு அபியாசத்தாலும் அது ஆகி படிக்காத அது பிரயோஜன அவன் எங்க ஒன்று பார்த்த நோட்டாக்க அப்து பார்த்து கிட்டு விட்டு அது என்ன நியாய படங்கள் எடுத்துவிட்டு அது அப்படிதான் படிப்பாண்ட அவன் படிச்சு ஏன்னா அப்படி உண்மையை தொடர் பார்க்கு காவடி ரூபத்துக்கு மேல வாங்கிட்டு காவடிக்கு ரொம்ப அத்தியாசத்தால விஜயோ அழகு எதனால நல்ல வாகன குடிக்க உடம்புல அழிக்கிறார் அறுபது நூறு மூட்டர் நின்று வந்திருக்கணும் நல்ல பொண்ணு கூட்டுவோம் அல்ல சாப்பாட்டுகள் விற்கி இருக்கணும் நல்ல நிறைய சாப்பாட்டு தான் இருக்கிற எதிரால காப்பாற்றணும் போகும் போதே ஐம்பது கலந்து கணக்கு பண்ணி போடணும் கூட்டம் சண்டை கொண்டு உடம்பு இருக்கிற கட்டி முடியாது வண்டியில கட்டி போயிட்டே இருக்கணும் வண்டியில போகணும் குதிரை இல்லையானா புஷனோட சிறந்து இல்லாம குறி இருந்தாலே அவருக்கு ஜெர வந்துடும் போட்டு இருந்தா பட்டுப்படவே பட்டு விட்டு ஜெர வந்துடும் எண்ணத்துக்கு எல்லாம் வரும் குதிரைக்கு வரும் வண்டியில போயிலே இருக்கணும் இல்லையா ஜெய வந்துடும் மணல்ல சாய்ந்தாலும் போய் அப்படியே சொல்லணும் குதிரைகளை பாதுகாக்க வேண்டும் எதிராலிக்கிறாள் என்னன்னா அடிக்கடி போய் பார்த்துக்கணும் கூட அவருடைய மாட்ட மாறும் நான் பொறுத்தல போனா கூட அழு போட்டு அழுமா போட்டுருப்பா அவரு பெரியவனுக்கு அந்த ஒரு கட்டை விதித்துட்டு கொஞ்சம் அந்த நம்ம முன்ன முடிவு தங்காது மாதிரி இருக்குனு நினைச்சிட்டு இருக்கேன் சாஸ்திரம் திருப்பி தான் அந்த அஸ்திர பிரேக் போகுது பசுமாடு வாச்சல்ல நெல்லு உளைச்சி நம்ம யாரா भेटாதீங்க தன்ன மாட்டு ரெண்டு பாகல்ல உளைச்சி 10 கிலோ பசுமாடு ஒன்னு சொல்லுங்க பச்சானுங்க இது என்ன பண்றதுன்னா அதுல இருந்து ஒரு ஒரு ஒரு இந்த குன்று ஊமி ஜனங்க உள்ள இப்போ ஒவ்வொரு நேரமும் கிட்டத்தட்ட நமக்கு புடிஞ்சிரலாம் எல்லாம் விஷயங்கள் அதுமட்ட சென்ட்ரல்ல எல்லாரும் அரே யாராவது ஒரு வேலོ་ பண்ணுங்க ها அது புரியுதா அர்க்குப்பா பொதுவா அரசியல் எல்லாம் அத பற்ற மாட்டாங்க அரசியல் இந்த ஆளுங்க எல்லாம் வந்துங்க தம்பி ஜபுர கேட்டபுரம் அத்தியும் சுத்தவாகி அவன் மத்தியானிகானத்துக்கு போவாள் அத்திஜி மாதத்துல மத்தியான போனாலும் ஒரு மணி அப்பா தேசம் பண்றதுக்காக முன்னாடி பண்ண போற மத்தியானிக்க அடுத்த ரெண்டு வாங்க போட்டிருக்கி கடமை அடு என்னதின்determ Norwegian்னவ gebruேன்னóleவே weigh общеagn Auth więks பி 对 thee navalcoatunter geneALI şur電 fiduci Casey Veid prendreம் பிHay Καιbei செய்வேன் enzyme pigeonsfed பிற்றுதைப் பா Seung bulletshore perch siento ogniipes அற்றும்aquBLANK நிரு Chin definiteுடம் பார் Shopify WhatsApp pyramORY் பார்களின் பார்வம நிகடீர்களே ம் difference வருக nuestras οι வ performer பள த cleanseظеперьர்களே 그럼というயد we anthrop Economic venge МУЗЫКА வற்றுயன் жест dipуд гарρί Kont 않았 arithmetic அந்த அம்மா கேட்டா கேட்டா அப்படின்னு மடிஞ்சு மையா போட்டுட்டு ரெண்டு பேரும் சும்மா இருக்குது கிளமிக்க போறேன் ஒரே புரியா புதிய வந்து கடமாது இந்திய அரசு அட்டையாரு போறது அடுத்த பயத்துல உனக்கு அதையும் கூட அவங்கடா பூட்டீன்னு அந்த அம்மா போய் இந்த மாதா அடிச்சு மாதா கத்துறம் இல்லாமல் ரெண்டு படகு நிறைய படகு அஞ்சு மூட்டை படகு மூட்டை படுக்கா இன்னும் மூட்டை படுக்க இல்லாம சாமானது தொழில் கூட்டம் ராஜாங்க ஒரு அரைக்கலாரு பாதி மூட்டைதான் வந்துருக்கு அடிக்கடி ஐம்பது ஐம்பது மூட்டை முப்பது மூட்டை தான் வந்து அவருக்கு ஒரு பட்சம் ஒரு பட்சத்தில் ஒரே மூட்டை பருப்பு அத்தனை மூட்டை அடிக்க ஒரு பாத்தே இல்லையே வண்டியில தான் பாட்டு பாதி அரங்க வந்து கிடக்கிற அரசியா இதனால ஒரு பட்சிகள் கவர்ந்து தெரியுமா ஒருத்தையும் அடியுமாயில சொல்ற அபீஷன அடிக்கடி போய் பார்க்கணும் பசுக்களை போவே நாம் போய் பாட்டுந்தேயோ நம்ம தும்பு போய் பாட்டலாம் சிலி போகும் யானி நான் பாக்கணும் ஒரு கம்பி தூக்கிண்டோ அடிக்கடி போய் போக்க அதுனால ரட்சிக்கப்பட்டதாஹு மாம் அபீஷ்ணர்ஷனையோச்ச ரிக்கணி எதிராகவே சீக்கிரம் இருந்தால் சீகருக்கு எத்தனை பெருமை இருந்தாலும் எத்தனை கால் இருக்கட்டும் எத்தனை மெத்த கட்சி இருக்கட்டும் எத்தனை பெரியமா இருக்கட்டும் எத்தனை சொந்த கட்சி வாங்கிட்டு எத்தனை உண்பாலும் அவளுக்கு எதுகுண்டா அவளுக்கு ஏற்படும் அவர்களது மனதில் சார்க்கப்பட்டவர்களா வாழ்ந்தால் நல்ல புறவை வாங்கிவிட்டோம் வாங்க மனசு வருத்தப்படுமா நல்ல புடவையா வாங்கி விட்டா அப்புறம் கிடைக்க அதுவும் கூட அப்பா வச்சிட்டேன் வந்தாலும் ஊருக்கு போற சமயம் பிரமாணி நல்ல சத் பிறந்தவாசம் உங்களுக்கு என்ன தெரியும் இருப்பான் குளம் பிரயோஜனம் குலத்தை மட்டும் தெரியவா வேற சொல்லி அவ பேர கெடுக்கக்கூடாது ஆச்சாரம் இருக்கிறார்கள் பிறந்ததினால் மட்டும் பூர்வம் சபத்து வந்தார் இல்லாம பெரிய பெரிய பெருமை அதனால அந்த ே நந்தனாருன்னு நம்மா கலவண்ணோடு நம்மாஸ் போன கல்யாணங்கள் வந்து பண்ண சொல்லு இது கவனம் கொடுவாவோ அப்பாவோடைய தபுக்கா தாத்தாவூடையே தபுக்கா தாத்தா என்ன உண்னா அதுக்காக இல்ல ஒரு விரத்தம் நந்தனாரு விரத்திலாக புராம் அங்கீகரிக்கணும் இல்லாத ியுப்பதாரணும் புரட்சுக்கு கொஞ்சம் நெறி பட்டார வெச்சு கொண்டா ஏதோடிகள பத்தாரா இருக்கு வந்த வியாதி அனந்தகமான வியாதி ஒரு மன துக்கப்படுவன் முகாருவருக்கு பணத்துல பார்த்து ஈர்க்கப்படுவனாம் புலாமப்படுவனாம் இன்னும் சிலவன் லட்சணம் புறாமப்படுவனான் நல்ல தீக்கம் உள்ளவனை பார்த்து அழகாக நடத்தன பார்த்து சிலவன் புறாமப்படுவான் நீ அப்படி நடத்த அப்படின்னா பண்ணணும் சமூகத்துல பிறந்த வாழ பார்த்து புறாமப்படுவனா இருக்க சிலவன் வருத்தப்படுவான் என்ன ஐயா சுக்கமாயிருக்கான் யாவன் கவலை அவன் வியாதி என்ன கவலை அவன் மனிதா சிலாங்க எல்லா எல்லாத்தையும் ஒரு குறவகும் அவரை அபி சௌரியும் அதை பார்த்து குறுக்க மாட்டான பூஜை அவரை நமக்கு ரீட்டில் கொண்டாடி உபிந்தா குறுக்கவே மாட்டான ஏதாவது புத்தகம் சுலூனாம் தக அவணா தெரிவித்தார் மதத்திற்கு கூடியது அதை சாப்பிடக்கூடாது பெரிய பார்க்கலாம் என்ன அந்த பண்ணிட்டு எதவோணும் அவருக்கு தெரியல நல்ல ஜீவனா இருக்கிறாலும் உத்தரவு ஒன்னும் பண்ண முடியாதுன்னா போய்